प्रविलाप्यधिया ஆமேவா திருஷ்யம் பிரவிலாப்பா वाखिलं सुधीहि सुधी भावये देकमात्मानं सुधी सदा सदा ஆத்மேவில பிரவிலாப்பீக்கீ सुधीहि பீக சுதீஹி சுஷ்டுதீஹி சுதீஹி நல்ல புத்தி உள்ளவன் அர்த்தம் எல்லாம் இந்த சுதி து தீஹினா புத்தின்னு அர்த்தம் சு தீஹினா என்ன அர்த்தம் சாஸ்திரத்தில் உள்ளவன் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் சன்மார்க்கத்தில் போகிறவன் நல்ல வழியில் போகிற புத்தியை உடையவன் சாஸ்திரானுசாரி தீஹி சுதீஹி சாஸ்திரத்தையே எப்போது வேதத்தையே அனுசரித்து போகிறவன் சுதீஹி அகிலம் திருஷ்யம் ஆத்மனியே பிரவிலாப்பிய அகிலம் திருஷ்யம் அகிலம் திருஷ்யம்னா என்ன அர்த்தம் காணப்படுகின்ற அனைத்தையும் திருஷ்யம்னா காணப்படுகின்ற காணப்படுகின்றவைகள் அகிலம் திருஷ்யம்னால் என்ன அர்த்தம் அனைத்து திருஷ்யங்களையும் பார்க்கப்படுகின்ற அனைத்தையும் அனைத்தையும் பார்க்கப்படுகின்றதையும் தமிழில் சொல்ல முடியாது சம்ஸ்கிருதத்தில் சொல்ல முடியும் அகிலம் திருஷ்யம் கீதம் திருஷ்யம் அகிலம் திருஷ்யம் அப்படி சொல்ல முடியும் தமிழில்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 ஆத்மாவிலேயே ஒடுக்கினால் என்ன அது என்ன தூ தூய எடுத்து ஒடுக்க முடியுமான்னு அடுக்கு பாத்திரமா என்ன இதுக்குள்ளே அதை ஒடுக்கு இதுக்குள்ளே அதை ஒடுக்குங்கிறதுக்கு அப்போ இதை என்னது அதான் வார்த்தை போட்டிருக்காரு பாருங்கள் தியா பிரபிலாப்பிய புத்தியினால் பண்ணணும் நான் என்ன பண்ணுறேன்னு நான் எல்லாத்தையும் ஆத்மாவை பார்க்க போறேன்னு அத்தனையும் அடிச்சுட்டு இதை நான் வெள்ளியாக பார்க்கணுன்னா என்ன பண்ணுறது உடைக்கணும்னா புத்தியே போகிறப்பா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 நாமரூபம் நாஸ்தி ஆத்மெத்திரநாமரூபங்கள் கிடையாது சத்வத்த அசன்னாமசன்னாம சத்தா அஸ்தி சத்தா அஸ் இதெல்லாம் சம்ஸபாஷா அதாவது தூய இருப்புக்கு வேறாக பெயர் வடிவங்களுக்கு இருப்பு இல்லை தூய இருப்புக்கு வேறாக பெயர் வடிவங்களுக்கு இருப்பு இல்லை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 ஆத்மாவிலிருந்து ஆகாசம் தோன்றியதுன்னு சொல்கிற போது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆத்மாவுக்கு வேறாக இல்லைன்னு அர்த்தம் தண்ணீரிலிருந்து அலை தோன்றுகிறது அப்படின்னா தண்ணீருக்கு வேறாக அலையை தண்ணீரில் ஒடுக்கவும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அலையையும் கடலையும் தண்ணீரில் ஒடுக்கி ஒடுக்கி காண்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு அதை ஒடுக்க முடியாது அறிவால் அதுக்கு வேறாக இல்லை என்று தெரிந்து கொண்டு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 போல அப்படின்னு சொல்லி பனியும் பொண்ணும் போலன்னு ஒரு பாட்டு இருக்கு ஒன்றியில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயம் ஆமே அப்படின்னு அந்த பாட்டு வரும் அதை வேணால் ஒப்பிடுகன்னு போட்டுக்கொம்பு அப்பவாதத்துக்கு ஆனால் அறவன்று கயிறன்றாற் போல் புருடனென்று தரியன்றாற்போல் குறவன் சொல் உபதேசத்தால் கூறுநூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனமன்று அந்த பாட்டு இருக்கு அது நல்ல பாட்டு அது இதிலே வரும் தத்துவ விளக்கப்படுறதுலேயே வருது அபவாத உபாயம் ஞானத்திறமென்று தெளிவதே அபவாதம் கான் ஞானத்திறமென்று தெளிவதே அப்பவாதம் கான் சரி தியா பிரபிலாப்பிய அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா சதா ஆத்மானம் பாவயேத் எப்பொழுதும் ஆத்மாவையே ஏக்கம்னு இங்கே இருக்கு இரண்டற்ற ஆத்மாவையே தியானம் பண்ணுவாயாக அதுக்கு சொறார் நிர்ம ஆகாஷவத்து நிர்மல ஆகாஷவத்துன்னா என்ன அர்த்தம் மேகமில்லாத ஆகாயத்தை போல மேகங்களற்ற ஆகாயத்தை போல மேகங்களோடு இருக்கிற ஆகாயம் என்னது ந நாமரூபசகித்த பிரபஞ்சம் நாமரூபசகித சத்தா பிரம்மன் போடணும் ஆகாசம் ஈஸ் ஈக்குவல் டு பிரம்மன் மேகங்கள் ஈஸ் ஈக்குவல் டு நாமரூபாத்மகம் ஜகத்து மேகங்கள் இல்லாத ஆகாசத்தை போல என்ன மேகம் இல்லாத ஆகாசத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது மேகமில்லாத ஆகாசத்தை போல நாமரூபங்களை மதிக்காத உணர்வு மதிக்காமல் உணர்வையே ஆழ்ந்து என்ன பழக வேண்டும் அப்படின்னு அர்த்தம் ஆத்மா